ிாத்தய தோத்திரவேற்றைக்காண முதிராயு நம ஆதேஷ காலேயே தீயத்தை அசமவாத்தா சகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்துல தமோ குணத்தை விருத்தி பண்ணக்கூடிய அல்லது தமோ குணிகளால் செய்யப்படுகிற தானத்தை பற்றி இங்கே உபதேசம் பண்ணுகிறார் இதெல்லாம் சொல்றதுக்கு காரணம் இப்படிலாம் நாம் தானம் பண்ணக்கூடாது பிறருக்கு வழங்குற போது எப்பேற்பட்ட ஒரு மனநிலையோட வழங்கணும் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துறதுக்குத்தான் இருபதாவது ஸ்லோகத்தில் சொன்னபடி தான் நாம் தானம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் விஷயம் எப்படி தானம் பண்ணக்கூடாது எப்படி தானம் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த மூன்று ஸ்லோகங்கள் மூலம் நமக்கு பகவான் உணர்த்தி இருக்கிறார் எது தானம் அதேச காலே தீயத்தே எந்த ஒரு தானமானது புண்ணியஸ்தலம் இல்லாத இடத்துல கொடுக்கப்படுகிறதோ புண்ணிய ஸ்தலங்களில் தான் கொடுக்கணும் புண்ணியங்களெல்லாம் நிறைய காரியங்கள் படிக்கிறவர்கள் சாஸ்திரம் படிக்கிறவர்கள் அவங்கள்லாம் இருக்கிற இடத்துல தான் கொடுக்கணும் அதாவது பண்பில்லாத மக்கள் வாழக்கூடிய இடத்துல தானம் பண்ணக்கூடாது பண்புள்ள மக்கள் வாழ்கின்ற இடத்துல தான் வழங்கணும் அப்போ தான் அந்த வழங்குதலுக்கு சிறப்பு உண்டு அது நல்ல பயன்படும் சமூகத்தினுடைய நன்மைக்கு பயன்படும் வருங்கால தலைமுறைக்கு பயன்படும் ஆகவே எந்த இடத்துல கொடுக்கணும் அப்படிங்கிற விதியை மீறி ஒரு முறையில்லாத இடத்துல தானம் பண்ணுறது அப்புறம் அகாலே அதேச காலேங்கிறது அதேச அகாலே அகாலேன்னா சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட காலங்கள் இல்லாமல் ஏதோ நினைச்ச நேரத்தில் கொடுக்கறது ராத்திரி நேரத்தில் தானம் பண்ணுறது சாஸ்திரத்தில் எந்த காலத்துல எல்லாம் தானம் பண்ண வேண்டாம் என்று நியமிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த சமயத்திலெல்லாம் தானம் பண்ணுறது நல்ல காரியத்துக்கு பண்ணுறதுக்கு சில சமயம் விதிவிலக்குகள் இருக்கலாம் இருந்தாலும் கூட தானங்கிற போது அது ஒரு புண்ணிய கர்மா புண்ணியத்தை எதிர்பார்த்து பண்ணுறோங்கிற பண்ணலாமாங்கிற விஷயம் அடுத்தது ராஜா ராஜோ குணம் சொல்லிட்டார் பகவான் ஆக தானத்தினுடைய முக்கியமான நோக்கம் சமூகத்தின் நன்மை அதன் வாயிலாக நாம் பெறுகின்ற மன தூய்மை இதுதான் லட்சியம் ஆக எந்த ஒரு தானமானது முறையில்லாத இடத்தில் முறையற்ற காலத்தில் வழங்கப்படுகிறதோ அபாத்திரேபிய தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது தகுதி இல்லாதவர்கள்னா என்னன்னா அறிவில்லை படிக்காதவன் திருடன் இந்த வேடிக்கைகள்லாம் காட்டிக்கொண்டு கூத்தாடிகள் அவர்களுக்கெல்லாம் கொடுக்கப்படுற தானம் அது மாத்திரம் இல்லை சரியான தேசத்தில் சரியான காலத்தில் சரியானவர்களுக்கு கொடுத்தாக்கூட மரியாதை இல்லாமல் கொடுக்கக்கூடாது அதுக்காக சொல்ற அசத்கிருத்தம் அசத்கிருத்தம் சொன்ன அன்பாக பேசி அவர்களுடைய திருவடிகளை எல்லாம் கழுவி பூஜை செய்யாமல் கொடுக்கப்படுவது ஆக முறை இல்லாமல் கொடுக்கிறது நமஸ்காரம் கூட பண்ணாமல் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றது யாருக்கு நாம வழங்குகிறோமோ அவர்களை வணங்கி வழங்க வேண்டும் என்று சாஸ்திரம் உபதேசித்திருக்கிறது வாங்குபவர் அமர்ந்திருக்க வேண்டும் கொடுப்பவர் நின்று கொடுக்க வேண்டும் அதற்கு திசைகள் எல்லாம் குறிப்பிடப்பட்டு இருக்கின்றன கிழக்கு திசையையோ அல்லது வடக்கு திசையையோ நோக்கி பெறுகின்றவர் வழங்குகின்றவர் அமர்ந்திருக்க வேண்டும் தெற்கு நோக்கி கொடுப்பது தெற்கு நோக்கி அமர்ந்து கொள்வது சிறந்தது அன்று ஆகவே அந்த திசைகளும் முக்கியம் அது குறிப்பிடப்படவில்லையே நாம் புரிஞ்சுக்கணும் வாங்குகின்றவர் எவராக இருந்தாலும் அவர் இறைவனுடைய வடிவம் என்கின்ற எண்ணத்தோடு வழங்க வேண்டும் வேதத்தில் ரொம்ப அழகா ஒரு மந்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது கொடுப்பவனும் இதை வழங்குவதால் எனக்கு புண்ணியம் அல்லது மன தூய்மை கிடைக்கும் என்கின்ற எண்ணத்தோடு கொடுக்க வேண்டும் வாங்குகின்றவரும் அந்த இந்த பொருளை வைத்து நான் புண்ணிய செயர்களை செய்வேன் அதன் வாயிலாக மன தூய்மை பெறுவேன் என்கின்ற எண்ணத்தோடு வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று வேதத்திலே அழகாக ஒரு மந்திரம் சொல்ல வேதத்திலே அழகாக ஒரு மந்திரம் அமைந்திருக்கிறது காமோ தாத்தா காம பிரதிகிரஹிதா காமகான்னு சொன்னால் இந்த இடத்துல புண்ணிய காமகான்னு அர்த்தம் சித்த யுத்தி காமகான்னு அர்த்தம் வழங்கலாம் ஆக புண்ணியத்தை விரும்பி வழங்க வேண்டும் புண்ணியத்தை விரும்பி பெற வேண்டும் என்பது அதனுடைய பொருள் எல்லாம் உயர்ந்த எண்ணங்களோடு தான் இந்த செயல்கள் நிகழணும் அது மாத்தமல்ல அவைதாதம் அவமானப்படுத்தி கொடுக்கறது அவங்கள வாங்குறவங்களை பரிகாசம் பண்றது கேலி பண்றது அவரை இறைவனுடைய வடிவமா நினைக்காம இதை இவனுக்கெல்லாம் கொடுத்து இவன் என்ன பண்ண போறான் அப்படின்னு அந்த நேரத்தில் பரிகாசம் கேலி பண்றது எல்லாருக்கும் என்னால அவமானப்படுத்தி கொடுக்கறது முதல்ல மரியாதை இல்லாமல் கொடுக்கறது அது ஒரு தப்புன்னு சொன்னோம் மரியாதை பண்ணிட்டாலும் பரவாயில்லை அவமரியாதை பண்ணாமல் இருக்கலாமே சௌமரியாதை பண்ணி கொடுக்கிறது அப்படிப்பட்ட தானம் தாமச தானம் என்று சாஸ்திரங்களிலே உபதேசிக்கப்பட்டிருக்கிறது என்று இங்கே பகவான் சொல்லுகிறார் எனவே சாத்விக தானத்தை தான் நம்ம செய்யணும் புரிஞ்சுக்கணும் ஆஹா கொடுக்க வேண்டும் என்கின்ற உயர்ந்த மனப்பான்மையோடு கொடுக்க வேண்டும் பிறர் நமக்கு திரும்ப அதை கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் கொடுக்க வேண்டும் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியானவருக்கு சரியான பாவனையோடு மரியாதையோடு வழங்குகின்ற தானமே சாத்விக தானம் என்றும் அதுவே மன தூய்மையை கொடுக்கும் அதுவே ஞானத்திற்குரிய தகுதியைக் கொடுத்து மோக்த்துக்கு சாதனமாக அமையும் என்பது கருத்து அதேஷகாலேய்தானம் அபாத்திரே தீயத்தை அசற்கிருத்தமாதம் தத்தாமசமுதாஹம்